தீரும் திருவும் கொடியும் திருவாரூர் திருவாரூருக்கு சென்று ஆறு அஞ்சு அனுக்க வந்தற்கு அங்க என்ன என்னன்னு கேட்டா சுந்தரர் திருவாரூர்ல எப்பொழுது இருந்தார் வாழ்ந்தார் அவர் மீது அவருக்கு அன்பை ஏற்பட்டது அப்போ தன் வாழ்நாளில் அரியவர் என்றால் அன்பு வாயில ஓதுவது என்றால் திருமையை இப்படி இருந்தவர் திருவாரூர் சென்ற பிறகு சுந்தர பெருமாண்டத்திலும் மிகுந்த அன்பு கொண்டாராம் அணுக்கவன் தொண்டர் கண்பால் சாரும் பெருன்பு சிறப்படைந்து தங்கி ஆறும் விசும்பும் பணியும் பதம் பற்றியுள்ளார் அங்கேயே தங்கி அவருக்கு வேண்டிய அணுக்க தொண்டராகவும் இருந்திருக்கிறார் இப்படியெல்லாம் வாழ்ந்த நம்முடைய சோமாசிமாரர் துன்றும் புலனைந்துடன் ஆறு தொகுத்த குற்றம் வென்று இந்த ஐந்து மாறு அடக்கியுள்ளார் ஐந்து கண்ணப்பர் அரும்பெரும் ஜோதியாலும் எந்த யார் காலத்தை மலையில் இரவு பில்லை அதனால திருக்காலத்தில் இரவுங்கிறதே கிடையாது அடக்கி உள்ளார் அரும்பெரும் ஜோதியாலும் அப்படிதான் என்னத்த ஐந்தையும் ஆறையும் அடக்கிறது அப்படின்னு கேட்ட ஐந்தையும் ஆறு அடக்கிறது காப்பான் பரணென்னும் வைப்பிற்கு இந்த ஐந்து கொடிகளையும் அடக்கணும் வெய்வாய்க்கண் மூணு அப்புறம் ஆறு அடக்கியுள்ளார் அது என்னது ஆறு குற்றம் திருவள்ளுவர் குற்றம் கடிதல் ரெண்டு முதல் ரெண்டு குரல் செருக்கும் சினமும் சிறுமையும் இல்லார் பெருக்கும் பெருமிதம் வித்து இவரிடம் மான் மானமும் மானா உகையும் ஏதும் ரெண்டு குரல்ல ஆறு குற்றம் சொல்லு பொருவரலும் மானா மாண்பம் மானம் கட்டமான எல்லா திருவள்ளோடுதான் இவரலும் மாண்பிறந்த மானமும் மானா உகையும் ஏதம் இறைக்கும் இதெல்லாம் அந்த குற்றம் எல்லாம் ஆற கூடாது இதெல்லாம் யாருன்னா மாற்றப்படாத சிரிப்பு மகிழ்ச்சி என்ன மாற்றி மாற்றம் தந்தை தாய் என்பரை வணங்குதலுக்கு ஏய் பொங்கல் அப்பா அம்மா வணங்கணும் அவர் என்ன பெற்றார் அதனால என்ன வளர்த்தார் அவருக்கு எதுக்கு வணக்கம் மேலும் நான் யாரையும் வணங்கி பழக்கமே இல்லை இது மானங்க அதனால அந்தனர் சாந்தோர் அருந்தவத்தோர் தந்தை தாய் என்று இவரை வணங்காமையும் பரிமையான நீங்க எழுதி காட்டு உங்களுக்கும் அந்த சாந்தோர் அருந்தவத்தோர் தந்தை தாய் என்று இவரை வணங்காமையும் முடிக்கப்படாதாயினும் கருதியது முடித்தே விடுதலும் என்பன மானம் கந்தமான மானங்கட்டமான ஒரு செயல் ஐயாயிரம் தொடங்குனா நடக்காதுன்னு பல பேர் சொல்றாங்க வேணா வேணா இருக்கிற பணம் கூடும் நான் சொல்றேன் கேளுக்க எனக்கு ஒண்ணும் இல்ல சொல்றாங்க பல பேர் அறவரை சொல்லி கூட நான் தொட்டா தொட்டதான் செய்யறேன் அது மானங்கட்டமான அது போல இவங்களை வணங்காதி இருந்தால் அது மானங்கட்டமான கூட நான் சொல்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா தண்டான் கேட்கக்கூடாது தண்டால் நமது ரெண்டு கண்களும் அவங்க திருவடியில படணும் ஆமாம சும்மா தண்டாள் என்ன என்ன ஏன் தண்டால் பருத்தி வெளியிட இந்த இரு கண்களும் சத்தியம் சொல்றேன் அவங்க திருவடியில அப்படியே பொருந்தும் அப்படி வணங்கணும் ஆமாமாம பெருமானிய அப்ப நீ அம்மை நீர் சம்பந்தர் தந்தை நீயே தாயும் நீய சங்கரனே அரிய இது நம்ம திருவிழம்புடைய ரெண்டு வேறுபாடுவான் தாயும் நீ ஏ தந்தையும் நீ ஏ சங்கரணே விசுவலிங்க செவாதி அவங்க சில பாடல் வச்சிருப்பாங்க அது விட்டீங்கன்னா ரெண்டு பேருமே இப்ப ஒருத்தர் தெரிச்சங்கோட்டை வந்துட்டார் தம்பி ரெண்டு பேரும் நடராஜபோது அமர்த்தி இருந்தாங்க அவரு உறவு இல்லை இது இது ஒரு தனி அமைப்பு இதெல்லாம் நம்ம திருப்பணம் தான் ஆமும் வர்றாங்க அது இந்த தாயும் நீ ஏ தந்தையும் நீயே சொன்னா விசூலிங்க செவாதி தான் எனக்கு தெரியும் நல்லாவே இது பண்ணுவாங்க ரொம்ப அருமை அப்படி இருக்கும்போது இப்படி பெருமானையே தாயும் தந்தையுமாக்கிறது என்ற அமைப்புல நம்ம அன்னிம்புதான் முன்னெடுத்து வந்தானே நல்ல பொங்கலோ தீபாவளியோ மற்ற நேரத்திலேயே வணிக கொண்டோ அல்ல பெரிய ஒரு சான்றிதழ் வாங்கணும் தேர்ச்சி பெற்றோம் தேர்ச்சி பெற்ற உடனே அது எங்க வைக்கணும் பெருமான திருவிடல வைக்கணும் போர்த்தியன் வாழ் முதலாகிய பொருடி என்று இல்லீங்களா நீ பெரிய எம்மையா இருக்கலாம் இம்மையவா இருக்கலாம் யாரா இல்ல எம்மேன்னு நீ கத்துறதெல்லாம் நோட் நோட்டா அபத்து பணம் கொடுத்து இல்லைன்னு என்னத்தை கத்துவேன் அதனால என் நந்தி கொண்டார் குய்வுண்டாம் குய்வில்லை நம்பி கொண்ட அதனால அப்படி பண்ணி எனவே இருக்க சொல்ல வந்து எப்படி விட்டாங்க ஆறு குற்றம் அந்த ஆறு குற்றத்துல இது ஒண்ணும் ஆ இவரலும் மான் பிறந்த இவரல்ன அதுக்கு அருமையான தமிழ் சொல் என்ன இவரல் வல்லினரானா பொன் மான் பிறந்த மாணவம் மானா உகையும் ஏதமக்சிப்பட தேவையில்லாத மகிழ்ச்சி படுறது அது அளவு கடந்த சிரிப்பா தான் சிரிச்சப்படப்பா போடும் சொல்லுவோம் இல்ல தொட்டதுக்கெல்லாம் சிரிச்சு சிரிக்க வேண்டியதற்கு சிரிக்கவும் வேணும் சிரிக்க வேண்டாததற்கு அழுத்தமாவும் எனவே ஐந்து மாறு அதனால அதுதான் அடக்கியுள்ளார் அரும் பெரும் சோதியாலும் எந்த யார் தெருக்காலத்தி மலையினர் இரவன் இல்லை திருக்காலத்தில இரவெல்லாம் பகலா இருக்குமா கண்ணப்பெரு இருக்கிறதுல ஏன் அப்படின்னாரு இதெல்லாம் அங்க இங்க இருக்கிற அந்த மணிகளுடைய பாம்புகள் மற்றவையெல்லாம் அப்படி மணியை உமிழ்ந்து வைக்குமா அந்த அரும்பெரும் மணிகளாலும் ஐந்து மாறு அடைக்கி உள்ளால் அரும்பெரும் ஒளியினாலும் இந்த ஐந்து ஒரணும் தோட்டியால் ஓரிந்த மெய்வாய்க் கண்மூக்கு செவிகளை பொறிவடி செல்லாதும் இந்த காமம்பேகுடி மயக்கம் போன்ற ஆர்வ குற்றங்களையும் இல்லாத இருக்கிற ஞானியர்கள் அங்க அப்படியே தவம் செய்வாராம் எங்க காலத்தில் அந்த காலத்தில அமல் அவங்க ஊனினை உருக்கி உள்ளொலி பெருக்கி இருக்க அந்த ஒளியினாலும் எங்கள் காலத்தின் மலையினர் இரவு ஒன்றில்லை எந்த யார் மகை காலத்தி மலையில் ஈரா ஒன்றில் இரவுங்கிறதே கிடையாது அப்ப நல்ல ஞானிகளுடைய அந்த ஒளி இருக்குமானால் அது இருட்டு போயிடும் அதான் அந்த ஐந்தாறு தான் இங்கேயும் சொன்னார் இங்க இருக்கு துன்றும் புலனைந்துடன் ஆறு தோத்த குற்றம் வென்று அப்ப ஐந்து பொறிகளையும் அடக்கி ஆறு குற்றங்களையும் தவிர்த்து இங்கு இது நன்னெறி தேரும் விளக்கம் என்று தொண்டர் பாதம் தொழுது குணங்கள் இன்னொரு அடிவரை தொழுதார் இப்ப திருவாரூர் பணம் பெருமானை கேட்டவொடனே அவருக்கு அவருடைய அடிமை ஆயிடுச்சு மீளா அடிமை உமக்கே ஆளாய் என்று அவர் வணங்கி தரான் இப்படி பாதம் தொழுது ஆன சிறப்பு வாய்ப்ப என்றும் சிவ சிவலோகத்தில் இன்பமுற்றார் இப்படி வாழ்ந்த பெரியவர் ஒரு கால சிவலோக என்பத்தை உற்றார் இப்படி முடிச்சவுடனே சருக்கு முடிச்சவுடனே ஒவ்வொரு சருக்கும் நிறைந்த பிறகு சுந்தரமூர் சுவாமிகளுக்கு வணக்கம் சொல்லுவார் யாரு கேட்கிறார் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திருத்தொண்ட தொகை எப்படி இருக்குது என்றால் இன்னார்க்கும் இன்னார்க்கும் அம்பரான் சோமாசி மாறனுக்கும் அடியன் அப்புறம் அடுத்தவரி ஆரோரில் ஆரூரன் அம்மானு காணும் எனவே திருவாரூரில் இருக்கிற பெருமானுக்கு அடியவனாகியான் இவர்களுக்கெல்லாம் அடியேன் அடியேன் அடியேன் சொல்லிவிடுவார் என்ன சொல்றாரு திருவாரூர் பெருமானுக்கு அடியவன் ஆகிய சுந்தர்மூர் சுவாமி தொண்ட தொகை தொகையாய் நம்பி ஆண்டா நம்பிகள் அந்த அருமையான அதற்கு விரிவிரியாய் அதெல்லாம் சில பேர்லாம் தனித்தமிழ் நூல் ஆனா வந்து சாதாரணமான உலக மக்களை பாடிட்டு ராமாயண பாரதம் நூல் தான் எல்லாம் மொழிபெயர்ப்பு முன்ன ஒரு தாத்தா போயிருக்கிறான் பின்னால நீ முன்னே போன நான் பின்னே வரேன்னு வந்துடுது ஆனால் முன்னும் இல்லாமல் முன்னை பழம் பொருக்கும் முன்னை பழம் பொருடாய் பின்னை புதுமைக்கும் பேத்துமப்பற்றியதாயி இருப்பது ஒரே நுட்பத்தில் தான் முருகா முருகா அதனால சுந்தரமுன் சுவாமிகள் வழங்கிக் கொண்டார் பனையும் தடமும் உடை சூடும் ஒற்றியூரில் பாகத்தோர் துணையும் தாமும் பிரியாதார் தோடத் தம்பிரானாரை இணையும் சங்கிலியார் எழில் மென் பனைத்தோல் எய்துவிக்க அணையும் ஒருவர் சரணமே சரணமாக அணிந்தோமே திருவற்றியூர் வந்தவுடனே இன்னொரு பெண் திருமணம் யாரு சங்கிலியார் அல்லவா திருவற்றியூரிலே பெருமானுடைய அந்த திருவருளினாலே சங்கிலியாரை மீண்டும் மனம் நம்முடைய பெருமான் சுந்தரன் அவரை அணையும் ஒருவர் பனைத்தோல் எய்துவிக்க அந்த பெருமான் அருள் செய்தான் திருவற்றியூர் பெருமான் அருள் செய்ய அந்த திருவற்றியூர் பெருமானியே நினைந்து கொண்டிருக்கும்படியான ஒருவர் சுந்தரமுன் சுவாமி அவர் சரணமே அரணமாக அவர் திருவடிகளையே அரணமாக எனக்குரிய பாதுகாவலாகும் அரண்ம பாதுகாப்பு எனக்குரிய பாதுகாப்பாக அழிந்தோம் என்று சொல்லி சுந்தரமுன் சுவாமி வணக்கம் சொல்லி இந்த தருக்கத்தை நிறைவேற்றினார் இனி அடுத்த தருக்கம் போறேன் நீங்க